சிவசம்ச்சாரியமியம் அமாரியப்பந்தேபரம் பைத்தூதி முதல்ஷ்லோக்கி வலிவ சதானம்ேனமோயூ எண்பத்தி நான்கு ஸ்லோகங்களில் ஆச்சாரியர் விளக்குகிறார் அத்வைத அனுபூதி என்பது ஒரு தனி அனுபவம் கிடையாது அத்வைத அனுபூத்திங்கிறது ஞானம் தினந்தோறும் தூக்கத்தில் நமக்கு அத்வைத அனுபவம் இருந்து கொண்டிருக்கிறது எனவே அத்வைத அனுபவத்துக்கு நாம் பிரயத்தனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை துவைத்த அனுபவத்துக்குத்தான் நிறைய பிரயத்தனம் செய்ய வேண்டும் ஆகவே நம்முடைய பிரயத்தனமெல்லாம் இங்கே இந்த இடத்திலே அத்வைத அனுபவத்தை பற்றிய ஞானம் யாண்டும் அத்வைத அனுபவம் இருக்கிறது அத்வைத அனுபவம் நமது ஸ்வரூபம் அந்த கரணத்தில் ஒரு அனுபவம் கிடையாது அந்த ஆதாரமாக இருக்கக்கூடிய வஸ்துவை பற்றியது இங்கே சொல்லப்படுகின்ற விஷயம் எனவே அத்வைத அனுபூதி ஞானம் என்று புரிந்து வேண்டும் அத்வைத அனுபூதி என்பது அனுபவம் அல்ல முதல் ஸ்லோகம் இவ்வாறு சொல்லுகிறது அகம் ஆனந்த சத்யாதி லக்ஷணகா ஆதிங்கிறத ஞானம்னு போட்டுங்கோ ஆதின்னு சொன்னதுனால ஜானம் சத்திய ஆனந்த ஞானம் சாஸ்திரம் ஆத்மஸ்வரூபம் சச்சிதானந்தூபம் என்று சொல்லுகிறது ஆத்மாவுக்கு இந்த லக்ஷணத்தை சொல்லி நமக்கு உண்மையை உணர்த்துகிறது நமது உண்மை ஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம் ஆனந்தமாக இருந்து கொண்டே அழுகிறோம் உண்மையில் ஆனந்தமாகத்தான் நமது ஸ்வரூபம் இருக்கிறது அந்த கரணத்தோடு நம்மை இணைத்துக்கொண்டு சரீரத்தோடு நம்மை இணைத்து கொண்டு நமக்கு உலக அனுபவங்களை கொண்டு சுகதுக்கத்தை அனுபவிக்கிறோம் உண்மையில் ஆத்மா நித்தியானந்த ஸ்வரூபமாக இருக்கிறது ஆகவே இதை சுருக்கமாகச் சொன்னேன் விஷயங்களில் ஆனந்தம் இல்லை என்பது விசாரம் செய்தால் விளங்குகிறது தினந்தோறும் தூக்கத்தில் விஷயங்கள் இல்லாமலேயே ஆனந்தமாக இருக்கிறோம் அது மிகவும் ஆழமாக விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம் என்றாலும் ஓரளவுக்கு அதை புரிந்து வேண்டும் வித்வான்களுடைய ஜானிகளுடைய அனுபவம் எந்தவிதமான விஷயங்களும் இல்லாமலேயே அவர்கள் ஆனந்தமாக இருக்கிறார்கள் ஆகவே ஆனந்தம் விஷயத்தினால் இல்லை என்பது நன்கு தெளிவாகிறது ஆத்மானந்தான் விஷயங்களுடைய சந்நிதியில் மனம் அமைதியடைந்து மனதிலே பிரதிபிம்பிக்கிறது என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன அதாவது பல ஆத்மாவினுடைய இந்த சத் அம்சம் சித் அம்சம் ஆனந்த அம்சம் மூன்றும் நமக்கு அந்த கரணத்திலே பிரதிபிம்பிக்கிறதாக சாஸ்திரம் சொல்லி இருக்கிறது ஆக ஆனந்தம் ஒரு சூழ்நிலையில் மனதிலே பிரதிபிம்பிக்கிறது ஆனால் பிரதிபிம்ப ஆனந்தத்தையே நாம் உண்மையான ஆனந்தம் என்று கருதி அதை அதிகரிக்க முயல்கிறோம் ஆனால் சாஸ்திரம் நீயே ஆனந்த ஸ்வரூபம் ஆனந்தத்தை நீ அடைய வேண்டிய அவசியம் இல்லை என்று தெளிவாக உபதேசிக்கிறது ஆகவே நான் இதை விரிவாக விளக்கவில்லை இந்த அளவிலே புரிந்து கொள்ளுங்கள் ஆத்மா ஆனந்த சத் சத்வரூபம் அதை யாண்டும் இருக்கிறது அது மட்டுமல்ல அது ஞானஸ்வரூபம் சைதன்யஸ்வரூபம் சத்திய ஞான ஆனந்த ஸ்வரூபமாக ஆத்மா இருக்கிறது நான் இருக்கிறேன் இப்படியே புரிஞ்சுக்கலாம் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்பதை அறிகிறேன் அல்லது உணர்கிறேன் சாஸ்திரத்தின் வாயிலாக நன்றாக நான் புரிந்து கொள்கிறேன் நான் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறேன் இன்னொரு நியாயமும் சொன்னேன் எல்லாருக்கும் எங்கே சுகம் இருக்குமோ அங்கே பிரியம் இருக்கிறது நம் எல்லோருக்கும் நம்மிடத்தில் மிகவும் பிரியம் இருக்கிறது எனவே நாம் ஆனந்த ஸ்வரூபமாகத்தான் இருக்கிறோம் என்பது தெளிவு எத்த எத்த சுகம் தத்த தத்திர பிரீத்திகிற வியாப்தியின்படி ஆத்மனி ஆத்மாவில் நமக்கு மிகவும் பிரேமை இருப்பதால் ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம் என்று சாஸ்திரம் புரிய வைக்கிறது ஆகவே இருப்பாக உணர்வாக இன்பமாக இருக்கிறேன் தூய தமிழில் சொன்ன இருப்பாக உணர்வாக இன்பமாக இருக்கிறேன் சத்தியம் ஞானம் அனந்தம் இருப்புணர்வின்ப வடிவம் சச்சிதானந்த ஸ்வரூபங்கிறத தமிழில் மொழிபெயர்த்தா இருப்புணர்வு இன்ப வடிவம் ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுகிறார்கள் எக்ஸிஸ்டன்ஸ் கான்சியஸ்னஸ் அது வேற எதுவும் போடக்கூடாது ஆனந்தா அப்படியே சொல்லிவிடுறோம் அது ப்ளிஸ் கிளிஸெல்லாம் போட்டு அது கஷ்டப்படுத்தக்கூடாது ஆகையினால் அது ஆனந்த ஸ்வரூபம் இந்த சத்யஜான அனந்த ஸ்வரூபமாக நான் இருக்கிறேன் இந்த அந்த கரணம் இந்த சூக்ஷ்மசரீரம் ஸ்தூல ஷரீரம் பிரபஞ்சம் எல்லாம் சாஸ்திரப்படி அனிர்த்த ஜட துக்க ஸ்வரூபம் அது நேர் ஆப்போசிட் சச்சிதானந்தத்துக்கு எதிர்ப்பதம் என்னென்னா எதிர்ப்பதம் எழுதுக சச்சிதானந்தம் அப்படின்னா நீங்கள் உடனே எழுதணும் அனிர்த்த ஜட துக்கம் இல்லையே இதுல சுகம் இருக்கிற மாதிரி தெரியறது மாதிரி தானே தெரியுறது கரெக்டா சொல்லிட முடியுமா ஆகினால அனுர்த்த ஜட துக்க ஸ்வரூபம் இதெல்லாம் வந்து அசத்து அது ஜடம் சாஸ்திரப்படி மனசே ஜடம் புத்தி ஜடம் அது மாத்திரம் இது துக்க ஸ்வரூபம் ஆக சச்சிதானந்தத்துல அனிர்த்தட துக்கம் மாயையினால் கற்பிக்கப்பட்டிருக்கிறது திரும்ப திரும்ப அதை தான் சொல்ல போறேன் அனிர்த்த ஜட துக்கம் மாயையினால் கற்பிக்கப்பட்டிருக்கிறது பரமாத்மாவாகிய என்னிடம் அனிர்த்தஜட துக்கமான பிரபஞ்சம் அனைத்தும் ஷரீராதி பிரபஞ்சம் முழுவதும் கற்பிக்கப்பட்டிருக்கிறது அகம் ஆனந்த சத்யாதி லக்ஷணா ஆக நான் சத்திய ஜானானந்தரூபமாக இருக்கிறேன் உங்களுக்கு நிறைய பேருக்கு இது தெரியும்னு நினச்சி நான் ரொம்ப அதிகமாக விளக்கலை ஏன்னா எண்பத்தி நாலு சொல்லணும் அதனால் நான் சத்தியா சத்திய ஜானந்த ஸ்வரூபம் அதை நீங்கள் விரிவாக விச்சாரம் பண்ணணும்னா அது தனியாக அதை பண்ணணும் நான் இருப்பு தான் நான் உணர்வே நான் இன்பமே நான் சத்ய ஞானானந்த ஸ்வரூபம் இதுதான் எனது உண்மை வடிவம் கேவலகா கேவலகாண்ணா ஸ்வதந்திரஹா நான் எதையும் சார்ந்திராதவன் மற்றவைகள் என்னை சார்ந்திருக்கின்றன கேவலகான்னா அகம் கேவலகா அஸ்மி ஏக்கஹா கேவலக ஒரே அர்த்தம்தான் ஸ்வதந்திரஹா எதையும் நான் சார்ந்திருக்கல இண்டிபெண்ட் சொல்றோமோ இல்லையோ அது மாதிரி பரிபூரணமாக எதையும் சாராதவனாக நான் மனம் புத்தி உலகங்கள் அனைத்தும் என்னை சார்ந்திருக்கின்றன நான் எதையும் சாராதவன் நம்ம வழக்கத்தில் என்னன்னா நம்ம செவுத்துலாம் சாஞ்சு உட்கார் நமக்கு வந்து சாராதவன் தான் வந்த உடனே ரூம்ல வந்து அதுக்காக நீங்க சார்ந்துருக்கோம்னா தப்பா நினைக்கிறாங்க அப்ப நீங்களும் சொல்லிக்கலாம் நான் சாரல உடம்புதான் சார்ந்துருக்கு தெரிஞ்சு நான் எதையும் சார்ந்திராதவன் சரீரம் வேணா சார்ந்துருக்கும் பிசிக்கலா நாம எல்லாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கோம் இங்க வந்தா ஆசிரமத்தில் எத்தனை பேரை நம்ம சார்ந்து இருக்க வேண்டியிருக்கு அதனால் வாழ்க்கையில் நிறைய சார்ந்திருக்கிறதா நமக்கு தெரியும் ஆனால் சார்ந்திருக்கிறதுனால என்ன இருக்குன்னா இன்பமும் இருக்கிறது துன்பமும் இருக்கிறது கணவன் மனைவியை சார்ந்திருப்பதால் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லைன்னு சொல்ல முடியுமா என்ன அதெல்லாம் சொல்ல முடியாது இன்பமும் இருக்கிறது துன்பமும் இருக்கிறது எல்லா ஆசிரியர் மாணவ மாணவன் ஆசிரியரை சார்ந்திருக்கிறார் ஆசிரியர் இந்த காலத்தில் அப்படி ஆயிடுத்து அதனால் சார்ந்திருக்கிற தன்மைங்கிறது உலகத்தில் சர்வசாதாரணமாக இருக்குது சார்ந்திராமல் வாழ முடியாது ஆனால் உண்மை பொருள் மெய்ப்பொருள் எதனையும் சாராதது அதுவே நான் அதுவே நான் அதனால தான் பிரஜகாத்தி எதாக்காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்னேவ ஆத்மனா துஷ்டா ஸ்தித பிரஜ்தே என்னுடைய அர்த்தமே என்னன்னா ஆத்மன்னேவ ஆத்மனா துஷ்டா நானே ஆனந்த ஸ்வரூபம் புரிந்து கொண்டு விட்டேன் எதையும் சார்ந்திருந்து இன்பம் தூய்க்க வேண்டிய அவசியம் இல்லை எனவே சர்வான் காமான் பிரஜகாதி எல்லா விஷயங்களையும் தியாகம் செய்து விடுகிறான் ஆகையினால என்னுடைய நான் எதையும் சார்ந்திராதவன் இது உண்மை புரிஞ்சுக்கணும் வந்து உலகத்தில் நம்ம சார்ந்திருப்போம் உண்மையில் நான் எதையும் சாராதவன் ஆத்மஸ்வரூபம் எதையும் சாராதது சிவகா சிவஹான்னா மங்களஸ்வரூபா மங்களஹா நானே மங்களமானவன் மங்களம்ங்கிறது விவகாரத்தில் தான் நம்ம நிறைய மங்களமெல்லாம் பார்க்குறோம் மங்களம் அமங்களம் இதெல்லாம் மங்களம் இதெல்லாம் அமங்களம் அப்படின்னு வகித்து கொண்டிருக்கிறோம் ஆத்மா நித்திய மங்களஸ்வரூபகா நான் மங்களத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை நானே மங்கள என்றும் மங்கள இருக்கிறேன் இத இவைகளெல்லாம் நல்லது இவை நல்லது இல்லை என்கின்ற வேற்றுமை என்னிடம் இல்லை நன்மையையும் தீமையையும் கடந்தவனாக நான் இருக்கிறேன் ஆகவே சிவகா சிவகானா இந்த இடத்துல இந்த அர்த்தம் புரிஞ்சுக்கணும் விவகாரத்தில் நாம் தர்மசாஸ்திரத்தில் சிலதெல்லாம் மங்களங்கிறோம் சிலதெல்லாம் அமங்கலம்ங்கிறோம் தர்மசாஸ்திரத்தில் அதெல்லாம் இங்கே கிடையாது இங்கே தர்மசாஸ்திரம் இல்லை இது தத்துவசாஸ்திரம் ஆகையினால் மங்கள அமங்கல அதீத மங்களஸ்வரூபா இல்லை மங்களம் அமங்கலம் இரண்டையும் கடந்த மங்கள வடிவம் மங்களத்துக்கும் அமங்கலத்துக்கும் ஆதாரமானது நித்திய மங்களஸ்வரூபம் என்று வேதாந்த சாஸ்திரம் சொல்லுகிறது அதனால் நம்ம வந்து யாரும் சில பேருக்கு வந்து நம்மெல்லாம் அமங்கலமானவர்கள் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் இருக்கே நமக்கு அப்படி இருக்குது நம்ம தேசத்தில் அப்படிலாம் பழக்கம் இருக்குது நம்ம வந்து சுமங்கலி அமங்கலி அப்படின்னு வேற வச்சுன்னுட்டோம் அப்படிலாம் இருக்கு ஆனா வந்து இது வந்து அமங்கலின்னு நம்ம சொல்றவாளும் மங்களஸ்வரூபமா இல்லையா இந்த சாஸ்திரப்படி அதனால எல்லோருமே மங்களஸ்வரூபம் ஆத்மாதான் மங்களஸ்வரூபம் அனாத்மாவில தான் விவகாரத்தில் வந்து மங்கள அமங்கலம்லாம் சொல்லின்னு இருக்கோம் ஆனால் ஆத்மா நித்திய மங்களஸ்வரூபகா அஹ அஹம் ஆனந்தகா அகம் சத்யகா அதில் ஆதி இருக்கிறதுனால அகம் ஞானகான்னு சொல்லலாம் ஞானகான்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறது உண்டு அகம் சைத்தன்யஸ்வரூபகா இந்த லக்ஷணங்களை உடையவன் இதுதான் உண்மை நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் இன்றைக்கி இருப்போம் நாளைக்கு செத்து போயிடுவோன்னு நினச்சிட்டு சாஸ்திரம் சொல்கிறது நீ சத்தியமானவன் மூன்று காலத்திலும் இருப்பவன் பிறப்பதற்கு முன்பும் நீ இருந்தாய் இறந்த பிறகும் நீ இருப்பாய் இப்பொழுதும் இந்த உடம்பு மனம் புத்தி இவைகள் ஒடுங்கினாலும் தினந்தோறும் தூக்கத்தில் நீ இருக்கிறாய் நத்வேவாகம் ஜாதுநாசம் நத்வம் நேமே ஜனாதிபாக நச்சைவ நவிஷ்யாமகா சர்வே வயமத்பரம் ஆகையினால மூன்று காலத்திலும் சொல்லப்போனால் காலத்தை கடந்தவனாக நீ இருக்கிறாய் ஆக முக்காலத்திலும் எது இருப்போ இருக்கிறதோ அதுக்கு பேர் தான் சத்துன்னு பேர் காலத்திரையேபி திஷ்டதி தி சத்து எல்லாவற்றையும் எது அறிகிறதோ அதுதான் சைத்தன்யம் ஆனந்த ஸ்வரூபம் விளக்கியாயிற்று ஆக ஸ்வதந்திரமானவன் மங்களமானவன் இது வந்து ஆத்மாவுக்கு சொல்லப்பட்ட லக்ஷணம் பிரம்மத்துக்கும் இதே லட்சணம் தான் இருக்கிறது எது சதானந்தாதி ரூபம் இப்போ இது முதல்ல இந்த வாக்கியம் வந்து ஆத்மானாத்மா விவேகம் பண்ணி புரிஞ்சுகின்ற விஷயம் ஆத்மா எது அனாத்மா எதுன்னு பிரித்து விவேகம் பண்ணி தெரிஞ்சுகின்ற விஷயம் என்ன அகம் சத்திய ஜானந்தூபா கேவலஹா சிவகா அப்படின்னு புரிஞ்சுண்டாச்சு ஆத்மானாத்மா விவேகம் பண்ணி புரிஞ்சுட்ருக்கான் அப்புறம் என்னென்னா பிரம்மத்துக்கும் இதே லக்ஷணம் சாஸ்திரம் சொல்கிறது சத்தியம் ஜானம் அனந்தம் பிரம்மத்துக்கும் இதே லக்ஷணம் சொல்லப்படுகிறது எது சதானந்தாதி ரூபம் அதனால தான் ரிப்பீட்டேஷன் மாதிரியே இருக்குது ஒரே ஸ்லோகத்தில் ஆனால் அது ரிப்பீட்டேஷன் இல்லை பிரம்மத்துக்கும் இதே லக்ஷணம் தான் இருக்குது சத்திய ஜானந்த ரூபமாகத்தான் பிரம்மமும் இருக்கிறது தேன அகம் அச்சலா அத்வயா தஸ்மாத் காரணத் பிரம்மத்துக்கும் இதே லக்ஷணம் தான் சொல்லப்பட்டிருக்கு ஆகையனால நான் வேற பிரம்மம் வேற இல்லை அயம் ஆத்மா பிரம்ம என்று உபனிஷத் சொல்லி இருக்கிறதால் சொல்லியிருக்கிறபடியால் உபனிஷத்தானது மாண்டோக்கிய உபனிஷத் அயம் ஆத்மா பிரம்ம என்று சொல்லியிருக்கிறது அதன்படி நானும் பிரம்மமும் ஒன்று தேன அகம் அச்சலகா அத்வயகா அச்சலகான்னு சொன்னால் அசையாதவன் என்ன அர்த்தம் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற பொருள் அசையாதது ஒரு பொருள் இடத்தாலும் காலத்தாலும் பொருளாலும் வரையறுக்கப்படுமானால் அது அசையும் வஸ்துவோ காலதேச தேச வஸ்து இருக்கிறது ஆகவே அது அசையாதது சர்வகதத்வாத் பூர்ணத்வாத் அச்சலகா எங்கும் நீக்கம் வர நிறைந்திருப்பதால் பூர்ணமானதால் அது அசையாதது அச்சலகா நித்திய சர்வகதானுர் அச்சலோயம் சனாத்தனா எல்லாம் கீதையிலே இருக்குது ஆனால் நம்ம இது வந்து அனுசந்தானத்துக்காகத்தான் இதை படிக்கிறோம் ஆனால் ஸ்லோகம் அழகாக சொல்லி கொண்டு போகிறது இதை நன்றாக மனப்பாடம் நன்றாக தியானம் பண்ணுவோமே ஆனால் நல்ல நிதித்தியாசனத்துக்கு சரியான கிரந்தமாகும் ஸ்லோகங்களெல்லாம் அர்த் முதல்ல ஒரு தினம் பார்க்கணும் அப்புறம் அர்த்தத்தை வேதாந்தம் படித்த அர்த்தத்தை எல்லாம் நன்றாக இதில் அப்ளை பண்ணி படிக்கணும் அதுக்கு பிறகு இதை மனப்பாடம் பண்ணி நன்றாக நிதித்தியாசனம் பண்ணுவோமேயானால் நமக்கு அற்புதமாக இந்த உண்மையெல்லாம் நன்றாக விளங்கும் புரியும் நல்ல நிஷ்டை ஏற்படும் நன்கு ஞான நிஷ்டை உண்டாகும் சந்தேகமே கிடையாது இந்த ஸ்லோகத்தை நன்றாக படித்து நம்ம தியானம் பண்ணினா நிஷ்டை ஏற்படும் அச்சலகா கடைசியில் வாக்கியந்தான் முக்கியம் அத்வயா அத்வயா இந்த அத்வைத்தம்ங்கிறதுல ஒரு ஒருத்தருக்கும் அபிப்பிராயபேதம் இருக்குது நம்ம சொல்கிற அத்வைதத்துக்கும் மற்ற சித்தாந்திகள் சொல்கிற அத்வைதத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது பெரும்பாலான சித்தாந்திகள் அத்வைத வேதாந்த சித்தாந்திகளை தவிர மற்றவர்கள் அத்வைத்தம்ங்கிறது பகவானுக்கு இருக்கிற லக்ஷணங்களில் ஒன்றாக சொல்லுகிறார்கள் கடவுளுக்குரிய லக்ஷணங்களில் ஒன்றுதான் அத்வைத்தம் கடவுள் அத்வைத்தம்னா என்ன அர்த்தம் அவருக்கு நிகராகவோ அவருக்கு மேலாகவோ ஒருத்தரும் கிடையாது அதனால் அவர் அத்வைத்த ஒப்பு உயர்வு அற்றவன் அப்படின்னு அர்த்தம் அத்வைதம்னா என்ன அர்த்தம்னா ஒப்பு உயர்வு அற்றவன் ஒப்பிலா மணியே அதனால கடவுளுக்கு சமமாகவோ கடவுளுக்கு மேலாகவோ ஒரு பொருளும் கிடையாது அப்படின்னு தான் அத்வைதத்துக்கு அர்த்தம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் அவ்வாறு சிந்திக்கிறார்கள் கடவுளுக்கு நிகராகவோ கடவுளுக்கு மேலாகவோ ஒருவரும் இல்லை தனக்கு ஓமை இல்லாதான் ஒப்பில்லை உயர்வும் இல்லை ஒப்புனா சமமானது சமோஸ்துதோன்யா அந்த கீதா வாக்கியத்தின்படி உனக்கு சமமாகவோ மேலாகவோ யாரும் இல்லை அந்த அர்த்தத்தில் தான் அத்வைத்தத்தை சொல்லுகிறார்கள் இங்க நம்ம சொல்ற அத்வைத்தம் நம்ம சொல்றதுன்னா என்ன சித்தாந்தத்தில் சொல்ற அத்வைதம் ரெண்டாவதாக ஒரு வஸ்துவும் கிடாதுன்னு சொல்கிறோம் அதுதான் அத்வைதம் ஜீவாத்மா பரமாத்மா ஜெகத்து அப்படின்னு எல்லாம் வேதமே கிடையாது த்வித்தீய வஸ்து நாஸ்திங்கிறோம் பிரம்மத்துக்கு வத்திரிகமாக ஒரு பொருளும் இல்லைங்கிறது தான் வேதாந்தத்தில் அத்வைத்தம் ஆனால் அந்த மற்ற சித்தாந்தங்களில் வந்து ஜீவனும் ஜீவன் இருக்கா உலகமெல்லாம் இருக்குது ஜீவன் சத்தியம் ஜெகத் சத்தியம் சத்தியம் ஈஸ்வரத்துவம் சத்தியம் அந்த ஈஸ்வரன் வந்து அத்வைத்த ஸ்வரூபமாக இருக்கார் ஜீவர்கள்லாம் அத்வைத்த ஸ்வரூபம் இல்லை ஜீவர்கள்லாம் நமக்கெல்லாம் ஒப்பா எத்தனையோ பேர் இருக்காங்க வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு நான் அதனால் நமக்கு ஈக்குவலா எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் நமக்கு மேலேயும் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் ஜீவர்கள் ஒரே ஆள் ரொம்ப நாள் இருந்தாலும் அவனுக்கு மீஞ்சுன்னு இன்னொருத்த வந்து விடுறான் டென்னிஸை கேம் எல்லாம் பார்த்தா தெரிஞ்சு போய்டுது அதனால் ஒன்றுமே இல்லாதாலும் திடீர்னு பெருசாக வந்துவிடுறான் அதனால் ஜீவர்கள் ஒப்பு ஓமை அற் மேலாக இல்லாதவர்கள்லாம் சொல்ல முடியாது கடவுளுக்கு இந்த லட்சணம் பொருந்துகிறது அதனால் அவர்கள் கடவுளுக்கு மாத்திரம் சொல்லுகிறார்கள் நம்ம சொல்கிறது என்னென்னா நேக நாணாஸ்தி கிஞ்சனாஸ்தி பலங்குறதே கிடையாது வஸ்து ஒன்று தான் வஸ்து பலவாக தோன்றதெல்லாம் மாயாஜாலம் இந்தோ மாயாபிஃபுரு ரூப ஈயத்தே ஆகையினால் இதெல்லாம் மாயா மாத்திரமிதம் சர்வம் அதனால் அத்வைதம் நம்ம சொல்கிற போது பிரம்மத்துக்கு வேறாக எதுவும் இல்லைன்னு சொல்லிவிடுறோம் இல்லை பிரம்மங்கிறது வேறு ஈஸ்வரன் வேற சாதாரணமாக பிரம்மனு ஈஸ்வரன் ஒன்றா சொல்கிறது உண்டு சில காண்டெக்ஸ்டிலலாம் அப்படிலாம் வந்துட்டு இருக்கும் ஆனால் பிரம்மம் வேற ஈஸ்வரன் வேற பிரம்மங்கிறது நிர்குணம் எந்த விதமான லக் அற்றது விகாரங்கள்லாம் அற்றது ஈஸ்வரனுக்கு இருக்கிற பல விஷயங்கள்லாம் இதில் பொருந்தலாம் ஆனாலும் சர்வஜத்வம் சர்வேஸ்வரத்துவம் எல்லாம் இந்த பிரம்மனில் நம்ம சொல்றதில்லை ஆக பிரம்மஜன் அரி பிரம்மம் என்பது அறிவு அறியாமை இரண்டையும் கடந்ததாக இருக்கிறது அறிவு அறியாமை இரண்டையும் கடந்த பொருளாக பிரம்மம் இருக்கிறது பிரம்மத்துக்கு வேறாக ஒன்றுமே இல்லவே இல்லை பிரம்மம் ஒன்றுதான் இருக்கிறதுங்கிறது அத்வைதம் ஆகையினால அத்வயகா இந்த அத்வைதானத்தினால என்ன பிரயோஜனம்னு கேட்கலாம் நிறைய பேர் பேசாம பகவானையே பூஜை பண்ணிண்டு அத்வைதமான பகவானையே பூஜை பண்ணிண்டு அவரை ஸ்தோத்திரம் பண்ணிண்டு நிம்மதியாக இருந்துட்டு போகலாமே என்னத்துக்கு இது மண்டையை உடச்சுண்டு கஷ்டப்படுவானேன்னா அதில் வந்து நிறைய தோஷங்களெல்லாம் ஏற்படுகிறது கடவுள் நினச்சா திரும்ப திரும்ப நம்மளை படைச்சா அவஸ்தப்படுத்துவார் அவர் வந்து திடீர்னு நமக்கு வந்து எப் வந்து திருஷ்டி பண்ணலாமோ இல்லை அவருக்கு தான் விளையாட்டுன்னு சொல்லிவிடுறோம் அழகிலாக விளையாட்டுடையார் அதாவது அவர் என்னவாக பண்ணுவார் அனிர்மோக்ஷப் பிரசங்கம் வரும் அதை விரிவான விசாரம் அது நான் அதற்குள்ளே நுழையலை அதனால் அந்த ஞானம் அத்வைத்தத்தை தவிர வேறு எந்த வகையிலையும் நாம் பூர்ணத்துவத்தை அடைய முடியாது முழுமையை பெற முடியாது எனவே நாம் ஈஸ்வரனையும் தாண்டி பிரம்மஸ்வரூபத்தை உபதேசிக்கிறோம் ஆகையினால இதெல்லாம் இந்த வேதமே சொல்லுகிறது யார் இந்த கடவுளுக்கும் தனக்கும் உலகத்துக்கும் வேற்றுமையை காண்கிறானோ அவனுக்கு பயம் உண்டாகும் துவைதாத்ஹி பயம் பவதி துவைத்தினாலன்றோ பயம் உண்டாகிறது ரெண்டாவதா ஒன்று இல்லைன்னா எங்கேயாவது பயம் வருமா ரெண்டாவதா கடவுள் ஒருத்தர் கூட போகிறோம் என்னவோ பயம் வரும் நான் பண்ண பாவத்துக்கெல்லாம் தண்டனை கொடுத்துடுவார் ஏன்னா அதுதான் பண்ணியிருக்கோம் நம்ம வந்து நம்ம நம்ம என்ன யோசிச்சு பார்த்தா அதுதான் இருக்கும் கடைசியில் அந்த பயம் வந்துடும் துவைதாத்து ஹி பயம் பவதி உபனிஷத் சொல்கிறது உதரமந்தரங்குருத்தே அது தசிய பயம் பவதி தத்வேவயம் விதுஷோ யார் இந்த வஸ்துவில் வேதத்தை கற்பிக்கிறானோ பரம்பொருளில் வேற்றுமையை கற்பிக்கிறானோ அவன் பயத்தை அடைகிறான் எவன் இந்த அபயஸ்வரூபமான அத்வைதத்தில் நிஷ்டையை அடைகிறானோ அவன் பயத்தை நீக்கியவனாகிறான் அசசோபயங்கோபவதி அபயம் பிரதிஷ்டாம் விந்தத்தே ஆகையினால அத்வைத்தவரூபம் நான் இப்போ இந்த இந்த ஸ்லோகத்தில் முதல் வரியில் ஆத்மாவோடய லக்ஷணம் ரெண்டாவது வரியில் முதல் பாதத்தில் பிரம்ம லக்ஷணம் கடைசியில் என்ன சொல்கிறார் ஆகையினால் நானும் பிரம்மமும் ஒன்று நானும் பிரம்மமும் ஒன்று பிரம்மம் வேறு நான் வேறு அல்ல நானே பிரம்மம் அகம் அத்வைத்தம் பிரம்ம அஸ்மி அப்புறம் வேறு வேறாக தோன்றுவதெல்லாம் எதனால அப்படின்னா அறியாமையினால்தான் வேறாக தோன்றுகிறது உண்மையில் வேற்றுமை இல்லவே இல்லை ஞாபகம் வச்சுக்கணும் துவைத்த சாட்சி துவைத்த விலக்ஷணகா அத்வைத்த ஸ்வரூபகா துவைத்தத்தை எது அறிகிறதோ அது அத்வைத்தம் துவைத்தத்தை எது அறிகிறதோ அது அத்வைத்தம் அத்வை துவைதத்தை அறியறது வந்து எதுவா இருக்கணும் அதுவும் துவைதமா இருக்குமா துவைதத்தை அறியறதும் துவைதமா இருந்தா அப்புறம் என்னன்னா அதை அறியறது இன்னொன்னு வரும் ஆகையினால துவைத சாட்சி துவைத்த விலக்ஷணகா அத்வைத ஆத்மா பிரம்ம ஆகையினால எந்த விதமான கிடையாது ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோ நான் திரும்ப திரும்ப ஈஸ்வரனை ரொம்ப முக்கியமாக நெகெக்ட் பண்றேன் அதனால் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக புரிஞ்சுட்டுருக்கணும் ஏன்னா எல்லாருக்கும் வந்து என்னென்னா உலக சாஸ்திரம் இப்படி தான் சொல்லி வச்சுருக்கு நீ கடவுள் உனக்கு நிம்மதியை கொடுப்பார்னு சொல்லி கடவுள்கிட்ட திருப்பியிருக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா இப்போ கடவுளையும் திருப்புகிறோம் அதனால தான் கஷ்டமாக இருக்கும் ஏன்னால் உலகத்தில் வந்து நம்ம நிம்மதி இல்லாமல் தவிக்கிற நமக்கு பெரியவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நீ கடவுளை நம்புப்பா கடவுள்கிட்ட பக்தி பண்ணு அவன் உன்னை காப்பான் அவன் மிகபர சௌபாகியத்தை அருழுவான் வேண்டுவார்க்கு வேண்டுவதே ஈவான் அப்படிலாம் கொடுப்பார் பகவான் ஏ யசா மாம் பிரபத்தந்தே தாம் ததைவஜாம்யம் இப்படிலாம் பகவான் சொல்லியிருக்கார் அதனால் அப்படிப்பட்ட பகவானையே ச அவனுடைய சரணாரவிந்தத்தை பற்றிக்கொள் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக அப்படி டெவலப் பண்ணியிருக்கோம் அது எத்தனை பேர் பண்ணியிருக்காளோ பண்ணலையோ அதுவே தெரியாது அதுவே சந்தேகம் ஏன்னா நம்ம உலகத்துல வந்து விஷயங்களை ரொம்ப பிடிச்சின்னு இருக்கோம் விஷயங்களை பிடித்து கொண்டிருக்கிற நம்ம விஷயம் வந்து உனக்கு பூர்ணமா சுகம் தராது பகவான் தான் தருவார் அப்படின்னு சொல்லி பகவானையே பிடிச்சுக்கோன்னு சொல்லி பகவானை குறிச்சு நல்லா பூஜை எல்லாம் பண்ணு அவனை குறிச்சு ஸ்தோத்திரம் பண்ணு அவனை தியானம் பண்ணு அவனுக்கு உடம்பால காய கா சரீரத்தினால வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் தந்த தலைவன் அந்த கடவுளை நீ வந்து பூஜை பண்ணுன்னு சொல்லி இப்படி டெவலப் பண்ணிருக்கு ஆக வந்து நம்ம இப்ப என்ன சொல்றோம்னா ஈஸ்வரனும் ஈஸ்வரனையும் தூக்கி போடுற ஜாக்கிரதையா புரிஞ்சுங்க அதை அவரே சொல்றார் பகவானே தான் சொல்ற ஞானி தூ மேமதம் மாம் ஏக்கம் பிரஜா அந்த ஏக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம் சர்வ தர்மான் ம் ஏக்கம் சரணம் ரஜ எல்லோருடைய ஹதயத்திலும் பிரத்யேகாத்மஸ்வரூபமாக இருக்கின்ற எண்ணெய் கஷேத்திரான எண்ணெய் அகம் ஆத்மா குடாகேஷ சர்வபூதாசயஸ்தா ஆகையினால கஷேத்தஜனாக இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லோரிடத்திலும் ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய எண்ணெய் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இப்ப என்ன பண்றோம்னா அந்த ஈஸ்வரனை வந்து சர்வஜன் சொல்லி சொல்லி நமஸ்காரம் பண்ணி சாயங்காலம் ஆசீர்வாதம் சொல்கிற போதே பார்த்துருக்கலாம் நீங்கள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக சயா தேவதேவோத்தமஸ்யா அப்படிலாம் சொல்லி சொல்கிறோம் ஆனால் வந்து இதெல்லாம் வந்து மரியாதை நம்ம குருவுக்கு மரியாதை பண்ணுறோம் ஈஸ்வரனுக்கு மரியாதை பண்ணுறோம் ஆனால் வஸ்து அடி அதிஷ்டானத்தில் ரெண்டு எல்லோரும் ஒன்று யய் மயிச்சை விஷ்ணு வியப்பசி மய்ய சகிஷ் யயி மயி அந்நோ விஷ்ணு ஏகோ விஷ்ணுமூத்த ப்ரக் பூத்தனை ஏகோதேவூட ஆயிரம் வச்சு உண்ணுத அது ஈஸ்வர நமக்கு ஜகத்துக்கும் சரி ஆதாரமாக இருக்குது ஆகையினால என்ன பண்ணுறோம்னா ஈஸ்வரனையும் நம்ம பிள்ளையாரை பூஜை பண்ணி என்ன பண்ணுவோம் பிள்ளையார் சதுர்த்தி வர்றது என்ன பண்ணுவோம் பிள்ளையார் சி என்ன பண்ணுவோம்னா அழகாக கரைச்சுடுவோம் அடுத்த சதுர்த்திக்கு தான் பிள்ளையாரை பிடிப்போம் அது மாதிரி இந்த காளி பூஜை இதுலேருந்தே தெரிஞ்சுக்கணும் நாம் மண்ணை வழிபடுபவன் மான்புடையவன் மண் மண்ணாகிறதுன்னா மண்ணை வழிபவன் முடையவனாகின்றான் மண் மண்ணாகிறது அதனால என்னென்ன அதனாலதான் எல்லா பூஜையிலையும் பாருங்கோ பூஜை முடிஞ்சதுக்கு பிறகு அந்த பகவானை அந்த புஷ்பத்தை எடுத்து கண்ணில் ஊற்றி நெஞ்சில் வச்சுக்கணும் ஈஸ்வரனும் நானும் ஒன்றுதான் ஜீவர்களும் ஜீவர்கள் ஈஸ்வரனும் நானும் ஒன்று ஆனால் நீ நானும் ஒன்று இல்லைன்னு அடுத்தவண்ண சொல்லக்கூடாது ஏன்னா ஈஸ்வரன் நானும் ஒன்றுன்னே புரிஞ்சுட்டவன் எல்லா ஜீவர்களும் நானும் ஒன்று தான் நானே தான் இத்தனை ஜீவர்களும்மாக இருக்கிறேன் நானே தான் ஜகத்தாக இருக்கிறேன் நானே தான் ஈஸ்வரனாக இருக்கிறேன் நானே தான் ஜீவர்களாக இருக்கிறேன் அதனால் அதை திரும்ப திரும்ப திரும்ப கொட்டின்ண்டே இருக்கேன் அதனால் நல்லா ஞாபகம் வச்சுங்க அதனால் அத்வயா இரண்டற்றவன் எனக்கு வேறாக மத்த கிச்சிதி அந்நிய கிஞ்சிது நாஸ்தி மத்த பரதரம் நானியத்து கிஞ்சி அஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் புரோதம் சூத்ரே மணி கணாய இது கிருஷ்ணர் தான் சொல்லலாமா நம்மளும் சொல்லலாமா நம்மளும் சொல்லலாம் தாராளமாக சொல்லலாம் இது வந்து ஈஸ்வரன் சொல்கிற வாக்கியம் மாதிரி இருந்தாலும் இது நாமும் சொல்ல முடியும் புரிஞ்சுன்னு சொல்லணும் புரியாமல் சொல்லப்படாது நானே ஈஸ்வரன் புரிஞ்சு விவரமாக தெரிஞ்சுன்னு சொல்லணும் எந்த திருஷ்டியில் நான் ஒன்றுங்கிறத புரிஞ்சுன் சொல்லணும் ஆகையினால அகம் அத்வயா நான் இரண்டற்ற ஆத்மாவாகவே இருக்கிறேன் இப்போ இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு விளக்கம் தான் இனிமேல் வரக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாம் ஒருவரி ஆத்ம லக்ஷணத்தை சொல்லியது இன்னொரு வரி பிரம்ம லக்ஷணத்தை சொல்லியது லக்ஷண ஐக்கியாத் வஸ்து ஐக்கியம் ரெண்டுக்கும் லக்ஷணம் ஒன்றாக இருக்கிறதுனால வஸ்து ஒன்று தான் கீதையிலே பார்த்தா தெரியும் கீதையிலே பகவான் சொல்லுவார் சர்வக தத்துவம் ஆத்மாவுக்கு இந்த ரெண்டாவது அத்தியாயத்தில் பார்த்தா ஆத்மாவுக்கு லட்சணங்கள்லாம் ஒன்றாக தான் இருக்கும் அதே மாதிரி பிரம்மத்துக்கு லட்சணமெல்லாம் பார்த்தா மற்ற இடங்களில் ஒன்றாக இருக்கும் ரெண்டு லக்ஷணத்தையும் சேர்த்தா ரெண்டு லட்சணம் உள்ள தனித்தனி வஸ்து கிடையாது ஒரே வஸ்து ஆகையினால லக்ஷண ஐக்கிய வஸ்து ஐக்கியம் அதனால பிரம்மத்துக்கும் ஆத்மாவுக்கும் லக்ஷணம் ஒன்றாகவே இருப்பதால் வஸ்துவும் ஒன்று என்று புரிந்து கொள்ளப்படுகிறது தெரிந்து கொள்ளப்படுகிறது இனி ஏன் ரெண்டு ரெண்டாக தெரிகிறதுனா அதுக்கு சொல்லுவ ஒரு ஐ டாக்ட போனானா எனக்கு எல்லாமே ரெண்டு ரெண்டா தெரியுறதுன்னு நானா உங்க நாலு பேருக்கும் இதான் ப்ராப்ளமானு கேட்டாரான் டாக்டர் அது மாதிரி அது ரெண்டு ரெண்டு ரெண்டா நிறைய பேருக்கு நாலு நாளாக அவர் டாக்டருக்கு அதுக்கு மேலே இருக்கு ஆனால் இங்க ஞாபகம் வச்சுக்கணும் இங்கே துவைத்தம்னா பேதம்னு அர்த்தம் வேற்றுமைன்னு அர்த்தம் ரெண்டுன்னு அர்த்தம் இல்லை ரெண்டுக்கு மேற்பட்ட ஒன்றுக்கு மேற்பட்டதே வச்சோ ஒன்றுக்கு மேற்பட்டதே பேதம் தான் துவைத்தந்தான் ஆகையினால் நான் திரும்பவும் சொல்லியிருக்கேன் சொல்கிறேன் ஒன்றுங்கிறது கூட ரெண்டு இருக்குங்கிறது அர்த்தத்தெலாம் சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த ஒன்றுங்கிறதுக்கு கூட மதிப்பு எப்போ ரெண்டாவதா ஒன்று இருந்தால் தான் ஒன்றுங்கிற சப்தத்துக்கே மதிப்பு ரெண்டாவதா ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டா ஒன்றுங்கிற சப்தத்துக்கும் மதிப்பு கிடையாது அதனால்தான் சாஸ்திரம் வந்து ஏக்கங்கிறத சூன்ய ரஹிதம்னு சொல்லிடுச்சு அத்வைத்தம் ரெண்டாவதாக ஒன்று இல்லை ஆனால் அது அப்படின்னா ஒன்றுன்னு சொல்லலாமான்னா நீ ஒன்றுன்னு சொல்ல முடியாது ஒன்றுன்னு சொல்லணுன்னா ரெண்டாவதாக இன்னும் இருந்தால் தான் சொல்ல முடியும் நீ ரெண்டாவதாக இன்னொரு இன்னொரு இருக்குன்னு சொல்ல முடியாது ஆகையினால் ஒன்றுங்கிறதுக்கும் மதிப்பு இல்லை ஆனால் உனக்கு புரியும் பேச முடியாது பேசாம இரு புரியும் பேச முடியாது பேசாமல் இரு புரியிறது புரியுறதோ இல்லையோ புரிஞ்சுட்டா போகிறோம் தான் முக்கியம் ஆக ஏன் பலவாறாகத் தோன்றுகிறது என்றால் அது நம்முடைய அறியாமை என்று வருகிற ஸ்லோகங்கள் எல்லாம் விளக்குகின்றது அக்ஷிதோஷாத்யோபி தாதி சந்திரமா ஏகோபியாத்மா தாதி मृषा यथा अपि-चंद्रमाह तथा एकहापि-आत्मा मायया பாதி தப்ப சந்திரனை பார்க்குறாங்க சில பேர் கண்ணில் தோஷம் இருந்தால் சந்திரன் ரெண்டாக தெரியுமா நமக்கு வந்ததில்லை வந்தால் தான் தெரியும் இல்லை வந்து வழக்க பழக்கத்தில் இருக்குது சில பேருக்கு கண்ணில் குறை ஏற்பட்டால் ரெண்டு ரெண்டாக தெரியும் ஆனால் உண்மையிலேயே வெளியில் இரண்டு பொருள் இல்லை கண்ணில் இருக்கிற குறையினால்தான் புறத்தில் இருக்கிற பொருள்கள் வேறாக தெரிகிறது அதுக்கு திருஷ்டாந்தம் அப்பி இந்த ஏகா அப்படின்னா ஒன்று தான் இது ஒன்றும் சந்தேகமே இல்லை சந்திரனில் இன்னொரு சந்திரன் இருக்கோ நீங்கள் வந்து இந்த சோலார் சிஸ்டம்லாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் வந்து அதெல்லாம் அப்படி இருக்குது மேலே இருக்குது மில்கி வேலாம் போகணும் அப்படிலாம் அதெல்லாம் சொல்லாதீங்க நமக்கு லவ் விவகாரத்தில் அனுபவத்தில் ஒரே சந்திரன் தான் இருக்கு பகவானும் கீதையில் யூஸ் பண்ணுறார் யா பிரகாஷத் ஏகா கிருத்ஷம் லோகமிமம் ரவிஹி சூரியனுக்கு சொல்கிறார் அவர் ஆனால் இங்கே நம்ம எதுக்கு புரிஞ்சுக்கிறோம் சந்திரஹா ஆக ஏகா அப்பி சந்திரமாக ஒரே சந்திரம்தான் இருக்குது ஆனால் அக்ஷி தோஷா கண்ணு தோஷத்தினால ரெண்டாக தெரிகிறது எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள் ஒன்றும் கஷ்டமே இல்லை ரொம்ப கடினமான கிளாஸ் இல்லை இது ரொம்ப சிம்பிள் க்ளாஸ் தான் இது இதனால் ஒரே வஸ்து தான் இருக்குது அது கண்ணு தோஷத்தினால அப்படி வேறாக தெரிகிறது அது மாதிரி ஏக்கா அப்படி ஆத்மா ஆத்மா ஒன்றே தான் ஒன்றே தான் எனினும் நம்ம வேறு பழக்கத்தில் என்னெல்லாம் சொல்கிறோம்னா அந்த ஆத்மா ரொம்ப நல்ல ஆத்மா இதெல்லாம் சொல்கிறோம் இதெல்லாம் மனசை போய் ஆத்மான்னு சொல்லி நம்ம அப்படி சொல்லிகிட்டு இருக்கோம் உண்மையிலே சுத்த வஸ்து அதிர்ஷ்டான வஸ்துவில் வந்து நல்லது கெட்டதெல்லாம் கிடையாது நல்லது கெட்டதெல்லாம் கடந்தது தான் ஆத்மா ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் அவர் நல்ல ஆத்மா இவர் கெட்ட ஆத்மா இவர் குண்டாத்மா இவர் குட்டி ஆத்மா இன்னமும் சொல்லிகிட்டு இருக்கும் அப்படியெல்லாம் கிடையாது ஆத்மா ஒன்றுதான் அதுக்கு எந்த விதமான குணங்கள் எதுவும் இல்லை ததாபி இருப்பினும் ததாபி அப்படி இருந்தாலும் கூட துவயவது மாயையா பாதி மாயினால் மாயானா இந்த இடத்துல அஜ்ஞானம்னு அர்த்தம் அறியாமையினால் மாயா அஜானம் எல்லாம் இங்கே ஒரே அர்த்தத்தில் தான் சொல்லப்படுகிறது மாயையா பாதி ஆத்மா பலவாறாக தோன்றுகிறது எதை அறியாமையினால் தனது உண்மை வடிவை உணராததால் தனது யதார்த்த ஸ்வரூபத்தை நன்கு அறிந்து கொள்ளாததால் தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்த தன்னையே அர்ச்சிக்க தானிருந்தானே அழகான திருமூலர் பாடல் தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை தன்னன் அண்ணா அவனுக்கு கேடு கிடையாது தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டினான் அதனால் என்ன தன்னை அறியாமல் தன்னை வீண் பண்ணி கொள்ளுகின்றான் தானே கெடுகின்றான் தானே கெடுகின்றான் மாத்திரம் சொன்னால் போகாது அடுத்தவனையும் கெடுக்கின்றான் சேர்த்துதான் சொல்லணும் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை பற்றிய உண்மையை பெற்ற பிறகு தன்னை அறியும் அறிவு அதான் ஆத்மக்யான் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே கடவுளை அர்ச்சிக்கல தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் ஒருவன் தான் மெய்பொருள் எனக்கு வேறாக ஒன்றும் இல்லை தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே தான் வேறு இறைவன் வேறு அல்ல இறைவனை அர்ச்சிப்பதும் உலகத்தை அர்ச்சிப்பதும் என்னை அர்ச்சிப்பதும் எல்லாம் ஒன்றே இருப்பது ஒரே பொருள் திரும்ப திரும்ப அதே தான் இருப்பது ஒரே பொருள் இரண்டாவது பொருள் இல்லவே இல்லை ஒரே பொருள்னு சொல்கிறது காட்டிலும் ரொம்ப நல்லது ரெண்டாவது பொருள் இல்லைன்னு சொல்கிறது அதுதான் ரொம்ப முக்கியம் இரண்டாவது பொருள் இல்லை என்பதில் தான் ரொம்ப தாற்பயம் அதனால தான் அத்வைத்தம் அத்வைதம்னு சொல்கிறோம் சாதாரணமாக அந்த சொல்லுவாங்க அதில் அத்வைதாத்மவாதிகள் ஏகாத்மவாதிகள்னு சொல்கிறத காட்டிலும் சரியான அர்த்தமாக இருக்கும் மிருஷா மிருஷா மாயையா மிருஷா துவயவத் பாதி சேர்த்துக்கணும் பொய்யாக இரண்டாக தோன்றுகிறது பொய்யான பொருள் இரண்டாக தோன்றுகிறது இப்போ இந்த ஸ்லோகம் ரொம்ப சிம்பிள் இது மாதிரி இல்லை இந்த ஹோல் இந்த டெக்ஸ்ட்டு ரொம்ப எளிமைன்னு தெரியும் உங்களுக்கு நன்றாக பார்த்தா புரியும் மிகவும் எளியது வேதாந்தம் படிச்சுருந்தோமானால் இது வந்து அப்படியே உரிச்ச வாழப்பழுத சாப்பிட்ற மாதிரி வேதாந்த சாஸ்திரம் நமக்கு நன்றாக பரிச்சயம் இருந்தால் இந்த ஸ்லோகங்களெல்லாம் நமக்கு மிக எளிமையாக ஆத்மாவை விளக்குகிறது என்று தெள்ள தெளிவாக விளங்கும் அதையே விளக்கி சொல்லுகிறது அடுத்த ஸ்லோகங்களெல்லாம் அப்போது பேதத்துக்கு காரணம் என்ன நீங்கள் சொல்லி எடுத்து துவைத்த தெரிவதற்கு காரணம் என்ன அத்வைத்தத்தை மறைத்து துவைத்தம் தோன்றுவதற்கு காரணம் என்னென்ன அஜானமேவ காரணம் அஜானமேவ காரணம் அஜானம்னா ஆத்ம அஜானமேவ காரணம் மெய்ப்பொருளை அறியாததுதான் காரணம் அடுத்த ஸ்லோகம் அக்ஷிதோஷவிஹீனா மாயாதோஷவிஹீன ஆத்கஸ்ததா அக்ஷிதோஷவிஹீனாம் எதா ஏகாஎவ சசி கண்ணு தோஷம் இல்லாதவர்களுக்கு சந்திரன் ஒன்றேதான் சந்திரனைத் தவிர வேறொரு சந்திரன் கிடையாது அவர்களுக்கு ஒரே சந்திரன் தான் தெரியும் யாருக்கு அக்ஷி தோஷ விஹீனானாம் அது அடுத்த சொல்லுகிறார் மாயா தோஷ விஹீனானாம் மாயாதோஷம்னா அக்ஞான தோஷம் இல்லாதவர்களுக்கு ஆத்மா ஒன்றுதான் அஜான அஜானத்தோடு இருக்கிறவர்களுக்கு ஆத்மா பல நான் வேறு நீ வேறு கடவுள் எல்லாம் பொருள்கள் வேறு விவகாரத்தில் நம்ம பார்க்குறோம் நமக்கு எல்லாருக்கும் பேத புத்தி தான் நன்றாக இருக்கிறது ஆனால் இந்த பேத புத்தி உண்மையானது கிடையாது இது ஒரு தோற்றம் என்பதை திரும்ப திரும்ப சாஸ்திரம் சொல்லி கொண்டிருக்கிறது நமக்கு அநேக ஜென்ம சம்பிராப்த கர்மபந்தம் இருப்பதால் திரும்ப திரும்ப பேத புத்தி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது துவைத்த புத்தி தான் ரொம்ப பலமாக இருக்கிறது இந்த புத்தியை நீக்குவதற்காக இந்த ஸ்லோகங்கள் இதை திரும்ப திரும்ப உறுதிப்படுத்தி சொல்லுகிறது மாயாதோஷ விஹீனானாம் ஆத்மா ஏகா ஏவ அவர்களுக்கு ஆத்மா ஒன்றே இப்போ நிறைய பேருக்கு சந்தேகம் வருது அப்போது நம்ம சொல்கிறோமே அதாவது ஒருத்தர் இறந்து போனால் அவர்களெலாம் வந்து சொர்க்கலோகத்துக்கு போகிறா நரகலோகத்துக்கு போகிறார்கள் அவர்களுக்கு இந்த தகுந்த மாதிரி ஜென்மாவை எடுக்கிறார்கள் ஊர்துவங் கச்சந்தி சத்வஸ்தாகா மத்தியே திஷ்டந்தி ராஜசாகா ஜகன்யகுண விற்பிஸ்தாக அதோகச்சந்தி தாமசாகா இது மாதிரிலாம் ஸ்லோகங்கள் எல்லாம் இருக்கிறது அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் சூக்ம சரீரத்தை ஆத்மாவாக சொல்லக்கூடிய அடிப்படையில் சொல்கிறது ஆகையினால நம்ம எல்லாருக்கும் ஷரீரத்தில் பேதம் இருக்குது ஸ் ஸ்தூல சரீரத்தில் பேதம் இருக்குது சூக்ம சரீரத்தில் பேதம் இருக்குது காரண சரீரத்தில் கூட பேதம் இருக்குது சொல்ல முடியாது ஏன்னா அது ஒரு வித்தியாசமானது ஆனால் ஆத்மாவோ அத்வைத்தமாக இருக்கிறது இந்த பேதமெல்லாம் நாம் வந்து பார்க்குறோமே தவிர உண்மையிலேயே இல்லை நம்ம அப்படி சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த வார்த்தைக்கு இப்படிலாம் சொல்கிறோம் நீ வந்து இதை ப இதை பண்ணலைன்னா உனக்கு பாபம் வரும் அடுத்த ஜென்மாவில் நீ கஷ்டப்படுவேன் இப்படிலாம் சொல்கிறோம் அதெல்லாம் சூக்மசரீரத்தைச் சேர்ந்தது சுத்த ஆத்மாவுக்கு புண்ணியமோ பாபமோ ஒன்றும் கிடையாது இதை பற்றி பெரியவர்கள் நிறைய விசாரம் செய்து உண்மையை சொல்லியிருக்கிறார்கள் உதாரணத்துக்கு பிரம்மசூத்திரத்தில் ஒரு விசாரம் இருக்கிறது நச்சிக்கேத ஸ்கேல் கேட்குறான் ஏயம் பிரேத்தே நச்சிகே விசிகித்ஸா மனுஷே அஸ்தீத்தேகே நாஜமஸ்தீதி செய்கே ஏதத் வித்யா மனுஷிஷ்ட்வயாஹம் வராணாம் உங்களுக்கு தெரியும் இந்த கட்டோபனிஷத் மந்திரம் நச்சிகேதஸ் வந்து பிறகு ஒருவன் இருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள் சிலர் இல்லை என்று சொல்லுகிறார்கள் சிலர் அது இருக்கிறதா இல்லையா என்பதை தங்கள் போன் தங்களை போன்றவர்கள்தான் உபதேசித்து நான் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே தங்களை உபதேசிக்குமாறு பிரார்த்திக்கிறேன் இதை பற்றி அங்கே பிரம்மசூத்திரத்தில் விசாரம் வரும்பொழுது அவன் எந்த ஆத்மாவை பற்றி கேட்கிறான் அப்படின்னு விசாரம் பண்ணியிருக்காங்க எந்த ஆத்மாவை பற்றி கேட்குறான் அவன் ஏற்கனவே அவனுக்கு கர்மகாண்டத்தை பற்றி உபதேசம் பண்ணியிருக்கு யாருக்கு நச்சுகேதஸு சொர்க்க லோகத்துக்கு போகிற உபதேசம் பண்ணியிருக்கார் யம தர்மராஜா அப்போ தெரியும் உடம்புக்கு வேறாக சரீரம் ஆத்மா ஒன்று ஏற்கனவே நச்சுகேதஸுக்கு தெரிஞ்சுதான் அந்த யாகத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கான் அப்பன்னா இந்த ஸ்லோகம் வந்து இந்த எல்லாத்துக்கும் சூ ஸ்தூல சூக்ம காரண சரீரம் வதிருப்தமான ஆத்மாவை பற்றியது தான் இந்த கேள்வி என்று அங்கே சித்தாந்தம் பண்ணப்பட்டிருக்கு ஏன்னா ஆத்மா இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத பற்றி கேள்வி வரும்பொழுது இந்த அத்வைத ஆத்மஸ்வரூபத்தை பற்றி தான் அங்கே பேச்சு வந்திருக்கிறது இந்த சூக்ம சரீரத்தில் ட்ராவல் பண்ணுற இங்கிருந்து அந்த லோகத்துக்கு போய் இந்த லோகத்துக்கு வர்ற ஆத்மா இல்லை சர்வகத சச்சிதானந்த ஆத்மாவை பற்றியது தான் இந்த கேள்வி என்று அங்கே நிரூபணம் செய்யப்பட்டிருக்கிறது ஆகையினால ஞாபகம் வச்சுக்கணும் அந்த ஆத்மாவை பற்றி இங்கே பேச்சு இல்லை எந்த ஆத்மாவை பற்றி ட்ராவல் பண்ணுற ஆத்மா அப்படி சொல்ல வேண்டியதான் ட்ராவல் பண்ணுற ஆத்மா சாதாரண மைண்டே சொல்லிடுவோம் நாங்களெலாம் ஆத்மானே சொல்கிறது இல்லை மைண்டு தான் ட்ராவல் பண்ணுறது மைண்டு தான் வர்றது போகிறது சரீரத்தை மாற்றிக்கிறது ஆத்மா உண்மையிலே சச்சிதானந்த ஆத்மா அது எங்கும் நிறைந்திருப்பதால் அது அச்சலமானதுனால் அது அது வந்து பிரயாணம் பண்ணுறதில்ல புண்ணிய பாபங்களையெல்லாம் அது அனுபவிக்கிறது கிடையாது என்று தான் சாஸ்திரங்களில் நிறைய திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கு நாதத்தே கசி பாபம் நச்சைவசுகிருத்தம் விபு அஜானேனாவிருத்தம் ஜானம் தேன முஹியந்தி ஜந்தவகா இந்த ஆத்மாவுக்கு புண்ணியமும் இல்லை பாபமும் இல்லை வந்து இங்கிருந்து அங்கே போகிறது வர்றதுலாம் கிடையாது உத்கிரமணம் திரும்பவும் புகுர்றது அணுப்பிரவேஷா இதெல்லாம் கிடையாது உத்ரமணம்னா விட்டு கிளம்புறது வந்து சரீரத்துக்குள்ளே புகுர்றது இதெல்லாம் கிடையாது இதெல்லாம் வந்து அப்படி முதல்ல நமக்கு கர்ம காண்டத்தில் அப்படி உபதேசிக்கப்பட்டது ஆனால் ஞான காண்டத்தில் ஆத்மா அப்படிப்பட்டது அல்ல அதனால் நீங்கள் அதை கிளியராக புரிஞ்சுக்கணும் அதனால் இந்த ட்ராவல் பண்ணுற ஆத்மாவை பற்றி கேள்வியே வரப்படாது ட்ராவல் பண்ணுற ஆத்மாவே கிடையாது இந்த பயணம் பண்ணுகிற ஆத்மாவை பற்றியே இங்கே பேச்சே இல்லை இங்கே ஆத்மாங்கிறது எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய வஸ்துவையே இங்கே ஆத்மா என்று குறிக்கிறோம் மாயாதோஷ விஹீனானாம் ஆத்மா ஏகா ஏவ அஜானம் நீங்கியவர்களுக்கு இது ரொம்ப ஸ்பஷ்டம் தெள்ள தெளிவு இதை ஒத்துகின்றவன் ஒத்துக்காதவன் எல்லாரும் ஒன்றுதான் இந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் யாராக இருந்தாலும் எல்லோரும் ஒன்றே அதில் சந்தேகம் கிடையாது எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற கோட்பாட்டுக்கு இணங்க அவன் வந்து என்ன புரிஞ்சுகின்றிருக்கான்னா மெய்ப்பொருள் ஒன்றே அதுவே நான் நானே மெய்ப்பொருள் ஆக மாயாதோஷ விஹீனானாம் சாஸ்திரத்தை குரு முகமாக விசாரம் பண்ணி தெரிந்து கொண்டவர்கள் மாயாதோஷ விஹீனர்கள் அஜானம்ங்கிற தோஷம் அது ஒரு தோஷமாக சொல்லப்பட்டிருக்கு நம்ம எல்லோரும் என்ன தோஷம்னு நினச்சின்னு இருக்கோம் ராகுதோஷம் செவ்வா தோஷம் சனி தோஷம் இதெல்லாம் தோஷம்னு நினச்சின்னு இருக்கும் இங்கே முக்கியமாக சொல்லப்படுற தோஷம் என்னென்னா இருக்கிற தோஷத்துலேயே பெரிய தோஷம் என்னென்னா அஜான தோஷம் இந்த அஜான தோஷத்தினால தான் ராகுதோஷம் வருது ராகுதோஷத்துக்கெல்லாம் மூலதோஷம் எந்த தோஷம்னா அஜானதோஷம் தான் அந்த தோஷம் இந்த தோஷம் நிறைய தோஷம் சொல்கிற அந்த தோஷ தோஷானாம் தோஷம் தோஷத்துக்கெல்லாம் தோஷம் என்னென்னா அஜான தோஷம் அஜானங்கிற தோஷம் இருக்கிறதுனால தான் அதுக்கே சத்தியத்துவம் ஏற்படுகிறது இல்லை இந்த ஜானம் வந்தாச்சுன்னு சொன்னால் அஜ்யானம் நீங்கிய நான் அதிலே கீதையிலே பார்த்தோம் ஞானேனத்து ததானம் ஏஷாம் நாசித்தம் ஆத்மன தேஷாம் ஆதித்யவைஜானம் பிரகாஷதி தத்பரம் ஞானத்தினாலே எவனொருவன் அந்த அஜானத்தை அழிக்கின்றானோ ஆகம ஆச்சாரிய உபதேசேன சாஸ்திரங்கள் எல்லாம் குருமுகமாக படிப்பதன் வாயிலாக அஜானம் நீங்குகிறது அஜ்ஞானம் நீங்கி தெரிகிறது ஒன்றேதான் பொருள் அது மாத்திரமில்லை சதா ஏகா சதாங்கிறது ரொம்ப முக்கியம் பாருங்கள் சதா ஏகா அஜான காலே அப்படி ஏக்கா ஏவ ஒரே கயிறு தான் அந்த கயிறை ஒருத்தன் வந்து நீர் கோடாக பார்க்குறான் ஒருத்தன் பாம்பாக பார்க்குறான் இருக்கிறது ஒரே கயிறு தானே அதே மாதிரி சதா ஏக்கா எப்பொழுதும் சர்வேஷு காலேஷு சதா ஏக்கா ஏவ நம்ம விவகார அது உண்மையில் அது ஒன்றாகத்தான் இருக்கிறது பலவாறாக தோன்றும் பொழுதும் அது ஒன்றே என்பது கருத்து பலவாறாக தோன்றும் பொழுதும் அது ஒன்றே அடுத்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் புரிஞ்சிருக்கும் அக்ஷிதோஷவிஹீனானாம் எதா சசி ஏக்கா ஏவ ததா மாயாதோஷவிஹீனானாம் ஆத்மா சதா ஏகா ஏவ ப்பொழுதும் ஒன்றேதான் அடுத்த ஷ்லோக்கம் ரிவித்தம் சந்திரேஸ்வே மாயத் ரிஷாயே மிருஷா ஐத்தம் தாத்ம எதா அக்ஷி தோஷேன சந்திரே த்வித்வம் பாதி ததா ஸ்வே மாயா ஜகத் பாதி அவ்வளோதான் அதையே விளக்கி சொல்கிறார் அவர் எப்படி கண்ணில் தோஷம் இருக்கிறதுனால சந்திரனிடத்தில் இருமை தோன்றுகிறதோ இரு தோன்றுகிறதோ அது போல ஸ்வே பாருங்க ஆத்மான்னு சொல்லாமல் ஸ்வேங்கிறார் இருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம்னா நான் என்னிடத்தில்னு சொல்லணும் தன்னிடத்தில் தன்னிடத்தில் மாயா ஜகத்து பாதி இங்கே சரீரம்னு சொல்லலை ஜகத்துன்னே சொல்லி தன்னிடத்தில் தான் உலகம் தோன்றுகிறது இவைகள் மீண்டும் விளக்கப்பட இருக்கின்றன திரும்பவும் இதை விளக்கமாக சொல்லும் பார்க்கலாம் ஆனால் இங்கே வந்து துவைத்தத்துக்கு காரணம் அஜானம் என்பது தெளிவாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது ஸ்வேனா தன்னிடத்தில் மாயா அஜானேன ஜகது பாதி இந்த உலகங்கள் பல்வேறு வடிவங்களை உடைய உலகங்கள் தோற்றுகின்றன தோன்றுகின்றன தோற்றுகின்றன தோன்று யதா சந்திரே த்வித்வம் ரிஷா ததா ஆத்மனி துவைத்தம் ஷா ரொம்ப சிம்பிள் சம்ஸ்கிருதமெல்லாம் ரொம்ப கஷ்டம் படி படி படிச்சு படிச்சிருக்கணும்னு அவசியமே இல்லை கொஞ்சம் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சுருந்தால் போகிறோம் ரொம்ப சம்ஸ்கிருத வியாக்கரண ஜ்யானமெல்லாம் வேணுங்கிறது இல்லை சிம்பிள் சம்ஸ்கிருத ஜானம் இருந்தால் கூட இதை புரிஞ்சுக்கலாம் யதா சந்திரே திவித்வம் ரிஷா எப்படி சந்திரனிடத்தில் இரண்டாக இருக்கும் தன்மையானது பொய்யோ ததா அப்படி ஆத்மனி ஆத்மாவின் இடத்தில் துவைதம் ரிஷா இது பரமாத்மாவின் இடத்துல ஸ்வேனே சொல்லியிருக்கு நம்ம பரமாத்மா பரமாத்மான்னு சொல்லி எங்கேயோ கையை காட்டிகிட்டே பரமாத்மா பரமாத்மா பரமாத்மா இருக்கார் அப்படின்னு சொல்லி இப்படி இல்லாட்டி ரெண்டுக்கையும் சேர்த்துக்கிடுவோம் ஏன்னா முதல் வரி வந்து ஸ்வேன்னு சொல்லியிருக்கு ரெண்டாவது வரி வந்து ஆத்மனின்னு சொல்லியிருக்கு இதுல இருந்தே தன்னிடத்தில் பரமாத்மாவினிடத்தில் உலகம் தோன்றுகிறது இல்லை என்னிடத்தில் உலகம் தோன்றுகிறது எல்லாமே இதான் முக்கியம் பக்தியெல்லாம் என்னென்னா எல்லாம் நீயே நீயேங்கும் இங்கே வந்து எல்லாம் நானே நானே இதுதான் ரொம்ப முக்கியம் அது அது ஆனால் அதுக்கு அதுக்கு நிறைய பேதங்கள்லாம் இருக்கிறது இருந்தாலும் எல்லோரும் நானே எல்லாம் நீயேங்கிறது பக்தியில் பகவான் இடத்துல எல்லாம் நீ அத்தனையும் நீதான் அப்படின்னு சொல்லிவிடுவோம் ஆனால் இங்கே அப்படி இல்லை நீயே எங்கிட்ட இருந்து தான் வந்திருக்கே பகவானையே நம்மிடத்திலிருந்தான் தோன்று இருக்கிறது சொல்லப்படும் அதாவது ததா ததா ஆத்மனி துவைதம் மிருஷா அது போலவே ஆத்மாவில் துவைத்தம் மிருஷா ஆகும் திரும்ப திரும்ப அடிக்கிற அடியில் யோசிக்கணும் தோணணும் அப்படி இருந்து நமக்கு தோணாது இதெல்லாம் வாசிச்சுட்டும் நம்ம அப்படியே க தான் இருப்போம் இது வந்து திரும்ப திரும்ப மோக சொல்லி ஆச்சாரியார் சொன்ன மாதிரி இங்கேயும் நமக்கு வந்து நன்றாக நிஷ்டை ஏற்படுறதுக்காக திரும்ப திரும்ப இந்த கருத்து சொல்லப்படுகிறது இதெல்லாம் சொல்கிற அழகு தனி அது ஒரே சின்ன விஷயந்தான் அதை சொல்லுகிற முறை மிகவும் அழகாக கொண்டு போகப்படுகிறது இப்போ இதுவரைக்கும் நாம் பார்த்தது துவைத்தம் துவைத்தம் அஜான ஜன்யம் அறியாமையினால்தான் துவைத்தம் உண்டாகிறது துவைத்த நிவர்த்தி அர்த்தம் என்ன பண்ணணும்னா வேதாந்த ஸ்ரவணம் கர்த்தவியம் குரு முகமாக வேதாந்த வேதாந்த ஸ்ரவணம் பண்ணினால் பெற்று இந்தக்கி விடலாம் துவைத்த ஹேதுவான அஜ்ஞானத்தை நீக்கிவிடலாம் அடுத்த ஸ்லோகம் படிக்கணும் இனி ஆத்மா சர்வகதா என்பது விளக்கப்படுகிறது ஆத்மா எங்கும் நிறைந்ததுங்கிற கருத்து விளக்கப்படுகிறது இந்த லக்ஷணங்களை எல்லாம் நம்ம மனசுல வச்சுதான் ஆத்மாவை புரிஞ்சுக்கணும் லக்ஷணப் பிரமாணாபியாம் வஸ்து சித்தி ஒரு லக் ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு அதுக்கு லக்ஷணம் வேணும் பிரமாணம் வேணும் பிரமாணத்தையும் லக்ஷணத்தையும் சொல்லித்தால் வஸ்துவை புரிஞ்சிக்க முடியும் இப்போ நம்ம சாஸ்திர பிரமாணத்தின் மூலமாக அந்த வஸ்துவை புரிந்து கொள்ளுகிறோம் அந்த அதனுடைய லக்ஷணங்களை சொல்லுவதன் மூலம் அந்த உண்மையை உணர்ந்து கொள்ளுகிறோம் ஸ்லோகம் படிக்கலாம் आत्मनह संभवेत कार्यस्य விநாத்மாவே பூர்ணா சிதான பூர்ணதாத்மன ரொம்ப அழகா ரொம்ப எளிமையா சொல்லுகிறார் ியர் ஆத்மனா காரியம் ஆகாஷா உபனிஷத் சொல்லுகிறது ஆத்மன ஆகாஷம்பூதா ஆத்மாவிலிருந்து ஆகாஷம் உண்டாயிற்று மாயினால் நீங்க போட்டுக்கணும் மாயினால் உண்டாயிற்று உண்மையிலேயே எதுவும் உற்பத்தி ஆகல நச்சோத்பத்திஹி ந நிஷேதா ந நிரோதா நச்சோத்பத்திஹி மாண்டூக்கிய காரிகையில் பார்க்குறோம் ந நிரோதா நச்ச உற்பத்தி அதெல்லாம் மாயா காரியம் ஆனால் ஆத்மாவிலிருந்து ஆகாஷம் உண்டாயிற்று என்று ஸ்ருதி சொல்லுகிறது எடுத்த உடனேயே அபவாதம் பண்ணக்கூடாது சில வந்து சில பேர் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா எடுத்த உடனே அபவாதத்திலே டீச் பண்ணுறது சாஸ்திரப்படி எப்படி உபதேசம் பண்ணணும்னா அத்தியாரோபம் பண்ணித்தான் அபவாதம் பண்ணணும் அத்தியாரோப அபவாதத்தின் மூலமாகத்தான் உபதேசம் பண்ணப்படணும் எடுத்த உடனே அபவாதத்தை ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சு அவனுக்கு ஏற்கனவே புரியாது அதனால் எடுத்த உடனே அபவாதத்தை பண்ணால் புரியாது அதனால் முதல்ல அத்தியாரோபத்தையெல்லாம் சிருஷ்டியெல்லாம் சொல்லி இதிலருந்து இதெல்லாம் வந்ததுப்பான்னு சொல்லி அப்படின்னு ரொம்ப நேரம் கேட்டிருந்தது அப்புறம் இது ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி நேகநானா அஸ்தி கிஞ்சனா பாத்தியா இந்த வாக்கியம் எல்லாம் பார்த்தியா நானா ரூபா பவந்தி அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு தஸ்மா ரூபா பசவ அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்கிறது அப்புறம் இன்னொன்னு சொல்கிறதுண்ணா நேகநாநாஸ்தி கிஞ்சனா மிருத்தியோஸ மிருத்தியுமா நானேவ பசியத்து அவன் யமதர்மன்றே திருமூ யமன்கிட்டே போராணா நானாவாக பார்க்குறவன் எவன் துவைதத்தை தரிசனம் பண்ணுகிறானோ அவன் மீண்டும் மீண்டும் எமனிடம் செல்லுகிறான் அப்படின்னு உபனிஷத்து சொல்லுது ஆகையினால் கவனமாக சொல்லணுமா எடுத்த உடனே இப்போ ஆரம்பிக்கிறதுலாம் நம்ம டீச்சிங்கெலாம் அப்பவாதம் மாதிரி தான் இருக்குது ஆனால் நீங்கள் வேதாந்தமெல்லாம் நிறைய கேட்டிருக்கிறதுனால நான் கொஞ்சம் தைரியமாக இதை எடுத்துன்னு இருக்கேன் ஆத்மனஹா ஆகாஷா சம்பூதான்னு சொல்லியிருக்கு ஆகவே ஆத்மா காரணம் ஆகாஷம் காரியம் ஆகாஷ் ஆத்மாவுக்கு வேறாக ஆகாஷம் இல்லை ஆகாஷத்துக்கே பூர்ணத்வம் சித்திக்கும் பொழுது ஆத்மாவுக்கு பூர்ணத்வம் சித்திக்கிறது என்று சொல்ல வேண்டுமா அப்படின்னு கேட்குறார் விளக்கம் நாளை ஓம் பூர் நமத்பூர் நமிதம்பூர் நாத் பூர் நமு தச்சியதே பூர்ணஸ்யபூர் நமாதாஜபூர் நமேவாவசிஷ்யே ஓம் சாந்தி ஷாந்தி